வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் உலகில் வெற்றியும் தோல்வியும் மனிதனின் திறமையால் நிர்ணயிக்கப்படுவதில்லை மனப்பான்மையில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது ஆம் உலகில் வெற்றியும் தோல்வியும் மனிதனின் திறமையால் நிர்ணயிக்கப்படுவதில்லை மனப்பான்மையில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது என்கிறார் வால்டர் ஸ்காட் நன்றி வணக்கம்